அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு பல்லவை கற்றும் பயம் இலரே நல்லவையுள் நன்கு செலச் சொல்லாதார் நல்லவையுள் நன்கு செலச் சொல்லாதார் பல்லவை கற்றும் பயம் இளரே நல்ல அறிஞர்கள் கூடியுள்ள சபையிலே நல்ல அரிய பொருள்களை பிறர் அறியும் வண்ணம் திறம்படச் சொல்லும் ஆற்றல் இல்லாதவர் பல உயர்ந்த நூல்களை கற்றதன் பயனை அடையமாட்டார் பொருளானது உழைப்பால் பெறுவது கல்வியும் உழைப்பால் பெறுவது பொருள் விருப்பத்தை நிறைவேற்றி இன்பம் பயக்க வேண்டும் கல்வியும் எண்ணத்தை வெளிப்படுத்தி தன்னையும் பிறரையும் இன்பப்படுத்த வேண்டும் இல்லையென்றால் அது உழைப்பின் பயனை கொடுக்காததால் பயனற்றதாக கருதப்பட்டது நல்ல கல்விமானாக இருந்தாலும் சபைக்கு பயந்து சொல்ல வேண்டியதை சொல்லாதவனை அரசன் அரவே கைவிட்டு விட வேண்டும் அரசன் அவை அஞ்சாதவனையே அமைச்சனாக அமைத்து கொள்ள வேண்டும் என்று ஜெகவீர அவர்கள் தன்னுடைய உரையிலே குறிப்பிடுகிறார் நல்லவர் சபையில் நல்ல சொற்பொருள்களை அவர்க்கு ஏற்ப சொல்லாதவர் பல நூல்களை படித்திருந்தாலும் அவற்றால் உலகிற்கு பயனில்லை என்ற கருத்தை வடிவேலு செட்டியார் அவர்களுடைய உரையிலிருந்து பார்க்கிறோம் பதவுரை பார்க்கலாம் நல்லவையுள் நல்லவர்கள் கூடியுள்ள சபையினுள் நன்கு தமது அச்சத்தின் காரணமாக நல்ல பொருள் தரும் சொற்களை செல அந்த நல்லவர்கள் அல்லது அறிவும் ஒழுக்கமும் ஒருங்கே அமைய பெற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் சொல்லாதார் சொல்ல இயலாதவர்கள் பல்லவை பல நூல்களை கற்றவர்களாக இருந்தாலும் பயம் இலரே உலகத்திற்கு பயன்பட மாட்டார்கள் தங்களுக்கும் பயன்பட மாட்டார்கள் என்பதும் அதில் தொக்கி இருக்கிறது என்பதை ஓரளவு நாம் உணர்ந்து கொள்ள முடியும் நல்லவர்கள் கூடியுள்ள சபையினுள் தமது அச்சத்தின் காரணமாக நல்ல பொருள் தரும் சொற்களை அந்த நல்லவர்கள் அல்லது அறிவும் ஒழுக்கமும் ஒருங்கே அமைய பெற்ற பெரியோர்கள் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் சொல்ல பல நூல்களை கற்றவர்களாக இருந்தாலும் அறிஞர் உலகத்திற்கும் சமூகத்திற்கும் பயன்பட மாட்டார்கள் பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செல சொல்லாதார் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் வேத புரி